All right, buddy. Find it.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 நம்முடைய அரசும் வாய்ப்புகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கைவளில் வாய்ப்பு இருந்தால் நான் பேச முதலில் அறுவை என்ன என்பது நம்முடைய வல்ல பெருமாள் சொல்கிற பொழுது அருள் என்பது இறை தயவு சிவ தைவ அருள் இந்த சிவ தைவ விலகி கீழ் நோக்கிய நமாய் என்று பயணம் நம்ம எங்கே எடுத்து சென்றது மீண்டும் மீண்டும் அப்படிப்பட்ட நோக்கி எடுத்து சென்றது இந்த நமாய் என்று ஏராளமான கைவினை நாளத்தில் அடைவெளி விளக்கம் நிறைவு செய்கிறேன் அவர்களின் மீனா அண்ணார் அவர்களுக்கு நம்முடைய ஞானேஸ்வராணி மாதாஜி அவர்கள் மாலை மாணிகாய் அவர்களே மறுபடியும் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் வேதானந்த சாமி அவர்களே தலைமை தூய்மையான சபை கோவை மாவட்டம் அவர்களுக்கும் மற்றும் தங்கவேலையா அவர்களுக்கும் யானோடி தங்கவேலையா அவர்களுக்கும் மற்றும் முத்துராஜா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக இங்கே பொள்ளாச்சி ஏற்பாடு செய்துள்ள அனைத்து சபைகளும் மன்றத்தாரர்களுக்கும் எனது முதலுக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் பங்கேற்ற ஒரு வாய்ப்புகளை பெற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளைவிக்கிறேன் வணக்கம் விடுதிகளை தேவைத்துள்ளேன் நீங்கள் அனைத்து நிறுவனத்திற்கும் சிறந்ததாக வணக்கங்கள் கைகளையும் நான் இப்போதான் ஒரு மூன்றாண்டுகளாக படித்துக் கொண்டிருக்கிறேன் அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நேற்றையும் இன்றைக்கும் நான் பேசிய சாமிஜி வரை மிக அதுவாக நான் ஒரு சிறந்த பே பதிவு செய்திருந்தாக்கி எடுத்து வேகமாக பேச்சுமா பேச்சு பயம் முதல் கூட்டும்ப <laughs> அவ இந்தியாவிலே அவங்களுக்கு இதுக்கு வந்து தகுறது இல்ல நம்மளே போய் தங்கறதுக்கு வரணும்னு சொன்னா அவங்களே ஃபில் பண்ணி சைன் பண்ணி. அந்த சதமே கேளிய நம்மளே 10 மணிக்கு ஒரு மணி கட்டி ஆட் பண்ணி கேக்குறாங்க. நம்ம எல்லாரும் காலையில சாப்பாடுல 10 மணிக்கு ஒரு மணிங்களா சப்பாத்தி போட்டு சாப்பிடுறோம், மஞ்சு சாப்பிடுறோம். நேத்து காகே சாப்பிட்டு வர காகே சாப்பிட்டது அதுக்கு மீதி 6 மணிக்குள்ள தூங்கி படுத்து சாப்பிடுறதுக்கு காடை இருக்குது. அவர் பாயிண்ட் உண்மையான உண்மையான வழியா கிடையாது நீ பல புது என்ன <tos> படித்த பேராசையில் படித்த பேரா ஒரு மாதவிராச பே ஒரு அந்த கேர் என்ன அதனால எழுத முடியல சாபத் கேன் வந்து போறாரு பயமா இருக்கிறத நேரா நிழா வந்து போறாரு ஆடியா காசு வந்து போறாரு ஒரு ஷெட் வச்சு விளையாடலாம் ஊறி இறையர் வந்து வந்தாங்க ஏன் சார் வந்தீங்க சுத்தி திரா அப்படிங்க எல்ல சார் கால்சிலிங்க ஊறி இறங்க கிளாஸ்ல மூணு லைன் மூணு சாபத் சார் ஊறி இறங்கன்னா டேய் ஆல் பாரு நம்ம லைன்ல நான் மாட்டேனா சிந்துறேன் என்ன सोचீங்க நான் சிந்துறேன் யாராவது நல்ல que al lado பிற துபத்தை தன்னோர் தன்னுடைய துன்பம் ஆரம்பிச்சால்தான் அங்கு ஆடங்கி இருப்பார்கள் அதை நம்ம சம்பாதிக்க வேண்டும் கைவிடம் படிப்பதனாலேயோ அதை வந்து மரணமாக சொன்னதுனாலேயோ அரசியல் கலந்து போய் ஒரு படம் நம்முடைய வாழ்க்கை ஏற்பட போவதில்லை முக்தியை கைது போவதில்லை மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கை பற்றி அப்ப அவங்க கிடைக்கும் அது மாதிரி ஏற்பட வாழ்க்கைனா பிறகு தொலை செய்து வாழ்வது வாழ்க்கை பிரார்த்தனைக்கு போகும்போது இருக்கும் அதுதான் உண்மையான இதுதான் கல்வி இதுதான் வாழ்வோம் இந்த வாழ்க்கை முறை வாழ்வன்பது யாருமே கைவிழியை படிக்கிறவங்களாம் எளிமையான பாதிப்பு திரும்ப வேண்டும் உள்ள ஆரம்பமாக இருக்காது நம்ம வீட்டில் வந்து இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து வாஷிங் மிஷின் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கைவினை படிக்க முடியாது வாக்கியம் மாற்ற மாதிரி நமக்கு பயன்படக்கூடிய கைவிளையாலும் அது அவசியம் இல்லையே நம்ம வாக்கிய மாற்ற வேண்டும் எளிமையான தோற்றம் எளிமையான கைவே <laughs> தாய்மையான கருத்துவ <laughs> மாணவர்களும் மாணவிகளோ மிக மிக குறைவு குறைவு என்பதை விட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு சென்று சேரவில்லை ஒரு வயதுக்கு அப்புறம் ஆன்மீகம் என்ற பாதைக்கு வருகிறோம் நமக்கு ஆபம் இருக்கக்கூடிய காலத்தில் நம்முடைய உடல் உப்பு என்பதில்லை கூறாது அதிகமாக இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கத்தை சக மக்கள் கூறி வருவதை கேட்கின்றோம் ஆனால் கிடையாது என்று ஆய்வு செய்தால் புரிந்துவிடும் கோளிகளின் சுழற்சியின் காரணமாக இவ்வாறு காய்ச்சி கிடைக்கின்றது இரு கறவை உரை தெரியும் எல் ஞாயிற்று உதிப்பதும் இல்லை மேற்கே அடைவதும் இல்லை என்று ஆய்வு செய்யும் ஆன்போர்கள் வழங்குகிறார் பூமி பந்தின் சுழற்சியின் காரணமாகத்தான் கிழக்கே என்றும் மேற்கிறதுக்கும் எ வானத்தில் தோன்று வானதியில் பயம் செய்தால் முழு வட்டமாக அல்லவோர் தெரிகிறது இதையும் அறிந்தோடு உணர்கிறது இப்படி எழுதிகொண்டே போகலாம் அதனால் என்றும் கண்ணால் கண்டது முன்னோர்கள் கூறினார்கள் போலும் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது சிந்தித்த பின் தானே தெளிவான நிலை கிடைக்கின்றது இந்த புறவியின் மனிதன் படைத்த புதுமைகள் தான் எத்தனை எத்தனை பேராய் மாறி கடலில் பலப்பதற்கு முன்னே அனைகட்டி நீரை தேக்கி உலகையே வளப்படுத்தினான் கோயில்களில் பெட்டிகளும் அன்னத்தில் என்ன நடந்தாலும் ஒரு மொழி பொருளில் கண்டு உடந்து பதில் சொல்லும் மடி கணினிகளும் கையில் வைத்தே அழைத்த கன்னத்தில் உள்ளவரிடம் பேசி மயங்கிட கை தொலைபேசிகளும் கைப்புலைந்து இயற்றாத கவிழ்ந்தெரு மனப்புளையும் மலைகளையும் அறிவுகளையும் வற்றாத ஜீவ நதிகளையும் உண்டாக்க முடியாவிட்டாலும் கோபுரங்களையும் பல உட்கட்டமைப்புகள் கொண்ட ஒய்யாத அரண்மனைகளையும் உண்டாக்கி அற முயல்ந்தான் சாகா இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் உரை சான்ற நூல்களையும் ஆக்கி மகிழ்ந்தான் மனித ஆயுளை கவன முறையில் நீடிக்க மருத்துவத்தில் மகத்தான முறைகளில் புதுமை கண்டான் மனித உடலின் உள்ளிருக்கு நுண்ணிய பாகங்களை கண்டறிந்து மீண்டும் இயற்கது போல் புதுமை பலர் செய்து விட்டான் ஆனால் உயிர் எங்கே இருக்கிறது என்று இன்று வரை அவனால் காணவில்லை மனம் இருப்பதால் தான் அவனை மனிதன் என்று கூறுகிறோம் அந்த மனதையும் இன்றுவரை அவன் கண்டானில்லை இதுபோல் அவன் காணாததும் ஆய்வு செய்து அகப்படாததும் சிந்தை பிறக்கும் இடத்தையும் ஆய்வு செய்து நமது நுட்பமானோடு அறிய என்றால் உடலுக்கு அறிந்தோன் இருந்தனிய மெய்வழி ஆண்டவரும் கூறி சென்றார் உடலில்லா உயிரை காணத்தான் முடியுமா அந்த உயிரை அறிய வேண்டுமாயும் தெரிய வேண்டுமாயின் பாமரும் புரியவண்ணும் பகிர்ந்துவதை தாண்டியோ தன்னுயிர் தாணரக் கற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தரும் என வள்ளுவருந்தகம் கூறியிருப்பதை ஆய்வு செய்கிறோம் உடல்வே என உணர்வான் யாவன் அண்ணவன் தன்னைத்தான் அறிந்தவன் வேதாந்த ரகசியத்தை அறிந்தவுடன் அகம் பிரம்மன் என்ற மறையிலும் இரண்டாவதானோடுகின்றது இறுதியில் வேதாந்தத்தின் மொத்த சாரமே இது என்பதால் தான் நாமும் ஆய்வு செய்து தொகுத்து வழங்குகிறோம் பிரபலமான சொல் வரும் மறைவின் அறிவே கடவுள் என உறுதியாக கூறி இதுவே சத்தியம் இதுவே நித்தியம் இதுவே ஏகம் இதுவே பரபிரம்மம் என பல வகைகள் கூறி நம்மை பரவசப்படுத்துகிறது உலகமெல்லாம் நிறை சித்தமெல்லாம் அடங்க பெற்ற சிவவாய்க்கிய சித்தரும் சித்தம் தெரிய இவ்வாறு கூறுவார் ஓடி ஓடி உட்கடந்த ஜோதியை பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் ஏதுவதே ஞானம் என்றார் அனுபவமே ஞானம் சச்சிதானந்த பேரின்பு நிலையை அடையச் செய்யும் அன்றே சொல்லி சென்றார் கைவள் என்னவனியன் நமஸ்காரம் இங்கே நான்காவது மாநில மாணவர்கள் ஞானபுரமாக நடந்து கொண்டிருக்கும் ஞானபெறமன்ற சமையலும் தத்துவ ஞான சபையை சார்ந்த சமையல் அனைவருக்கும் உத்தியாளர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் எல்லோரும் உள்ளோம் என்பதை நான் உணர்ந்த பிறகு தெரிந்து கொள்கிறேன் தெரிவதற்கு முன்பு எனக்கு ஒன்றும் தெரியவில்லை நான் கஞ்சானி நான் உணர்ந்தவன் என்ற இரு நிலைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் எல்லோருமே உணர்ந்து வந்த பிறகு நான் முன்பு இருந்த நிலை என்று பார்க்கும் பொழுது கனவிலிருந்து பிடிப்பட்ட நிலை எப்படி கனவு அட்டுப்போன பிறகு தான் மாற்றமாக ஜாக்கிரதாவசைக்கு வந்த பிறகு கனவை என்பது மிக மோசமான கனவாக இருந்தது இப்பொழுது நான் விழித்துக்கொண்டேன் அதிலிருந்து விடுதலை இருக்கேன் என்பது போல கனவை மறந்து விடுவது போல உண்மையை மறந்தவர்கள் இதற்கு முன்பு கடந்த ஜென்மங்கள் எல்லாமே ஒரு கனவாக நான் வாழ்ந்தோம் துன்பப்பட்டேன் என்ற நிலைகளில் எல்லாமே கற்பனையாக காணல் நீராக துச்சமாக உதாசீனமாக அதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அற்பமென உணர்ந்து கொள்வார் அந்த அற்பமென சத்தியமென இருக்கக்கூடிய வாழ்க்கையாக நாம் உணர்ந்து கொண்ட அந்த நிலை உணர்ந்து கொண்ட பிறகு எல்லாமே கனவாக கற்பனையாகவே போய்விடும் உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொருவரும் ஆத்மசுரபமாகத்தான் உள்ளோம் என்பதை கைவல்லத்தை கைவல்லியமாக கொண்டவர்கள் அனைவருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தன்னுடைய சுரபம் எதுவென்று இங்கே உள்ளவர்களுக்கு தெரியாமல் என்பதில்லை ஆனால் தெரிந்த பிறகும் இந்த விவகாரங்கள் என்னை எடுத்து போகவில்லை நிறைய பேர் நம்ம வந்து படித்த பிறகு உணர்ந்த பிறகு முழுமையாக உணரவில்லை உணர்ந்த பிறகு இதுதான் உண்மை நம்மம்தான் சத்தியம் ஜெகத் வித்யா என்று தெரிந்த பிறகும் இந்த உலகம் அடையவில்லை இந்த உடலை நாம் விட முடியவில்லை என்னுடைய துன்பங்கள் நீயவில்லை என்று நாம் எல்லோரும் சொல்வது உண்டு உண்மையாக உணரவில்லை உண்மையாக தன் சுரூபம் எதிர்த்து நான் சிந்தித்து விசாரணையின் மூலமாக தெரிந்த பிறகு உண்மை நம்ம மட்டுமே சத்தியம் ஜெகத்யா இந்த ஜீவன் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை என்பதை நாம் உணர்ந்து ஒன்றால் உணர்ந்த அந்த நிலையிலே நமக்கு அஞ்ஞார் விலகியது காரியம் ஒரு சிறு குறுவி இல்லை ஒரு பருந்து ஒரு கிளையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அது பறந்து விட்டது பறந்த பிறகும் அந்த சிறு கிளை ஒரு ஐந்து ஐநாடி பொழுதாவது அது அசைந்து கொண்டுதானே இருக்கும் அதுபோல நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்வோம் மெய்யே ஒரு பொன்னடிவில் கண்டு இன்று வீடு உற்றேன் என்பது போல நான் பிரம்மே என்பதை உணர்ந்து கொண்டிருக்கோம் உணர்ந்த பிறகு என்னுடைய அஞ்சானம் நீங்கியது ஆனால் ஜென்மாந்திரமாக இது சத்தியம் என்று செய்த நிலை அது இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் நான் எல்லாவும் சொல்கிறது பிரார்த்தனைகளை அனுபவித்தே தீர வேண்டும் அப்போ அனுபவித்தே இது சத்தியம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த நிலை அசத்தியம் என்று ஆன பிறகு அதன் பிறகு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கனவில் என்ன சாம்ராஜ்யம் நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் பிச்சைக்கரனாக இருந்தாலும் விழித்த பிறகு இரண்டனே அக்கப் அதுபோல ஜாக்கிரதா அவசிகள் அவசைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் எல்லாமே கனவில் இருப்பது போல இதுவும் நிகர் தான் இது என்று நமக்கு முழுமையாக நாம் உணர்ந்து அது விளங்க வேண்டும் தங்கம் இருக்கிறது தங்கத்தை நீங்க வைத்துக் கொண்டு ஆபரணத்தை எனக்கு தனியாக கொடுக்க முடியுமா ஆபரணத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு தங்கத்தை எனக்கு கொடுக்க முடியுமா தங்கத்திற்கு அந்நியமாக ஆபரணம் இல்லை ஆபரணம் தங்கத்தை விட்டு இல்லை உன்னை விட்டு இந்த உலகம் இல்லை உலகத்திற்கு அந்நியமாக நீங்கள் இல்லை ஆனால் உண்மையில் உலகம் என்பது இல்லவே இல்லை அறிவுக்கு அறிவுடு பொருளாக இருப்பது எல்லாம் அசத்து ஜடம் துக்கம் அந்த அறிவு மட்டும் அறிவும் மட்டுமே சத்தியமாக இருக்கலாம் கனவில் ஆழ்ந்த சுருத்தியிலே நாம் அந்த நிலையை அஞ்சான நிலை என்று நாம் கூறியோம் அறியாமை உண்மையில் ஆழ்ந்த சுருத்தியில் அந்த அறிவதற்கு ஒரு பொருளும் இல்லை அங்கு அறிவு வெளிப்படக்கூடிய அவசியம் என்பது குறித்து அறிவு எப்பொழுது வெளிப்பட வேண்டும் அறிவுறுப்பொருள் இருந்தால் அதை அறிவதற்கு அறிவு அங்கே அறிவுறுப்பொருள் என்பது இல்லவே இல்லை அதனால் அறிவு வெளிப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் அங்கே தன்னுடைய உண்மையா சொல்வோம் மகன் நாம் ஆனால் முன்பு சொன்னது அங்கே இருந்தது சுழதியும் இல்லை அதாவது சொற்பமும் இல்லை ஜாக்கிரதும் இல்லை நான் மட்டுமே இருந்தேன் என்பது அடுத்த அவஸ்தையில் வந்த பிறகுதான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய நிலையில் தெரியல ஏன் தெரியல ஆனால் நம்மளுக்கு தெரியாமையாக இருந்தோம் தெரிந்தே ஏதும் இல்லை என்று தெரிந்துதான் இருந்தோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் அங்கே அது அறியாமல் இருந்தது நாம் உணர்ந்த பிறகு இது இருந்து கொண்டிருந்தாலும் இவைகள் சத்தியமாக முட்காரத்திலும் இல்லை ஆனால் இருப்பது போல் உள்ளது ஆவரணம் உள்ளதை தவிர அது தங்கமாக இருப்பது போல் தாங்கிலும் அது தங்கம் இல்லை என்பது வடிவம் என்பது தோற்றம் என்பது தங்கம் ஆனால் தங்கத்திற்கு அந்நியமாகவும் அது இல்லை அதுபோல இந்த உலகமானது நமக்கு அந்நியமாக வெளியிலும் அதற்கு அந்நியமல்ல முன்னால் வெளிப்பட்ட உலகம் என்னிடமே உண்டு எவர் தன்னுடைய விருத்தியை விருத்தி செல்கிறாரோ உலகம் அவரிடத்தில்தான் உருந்தும் எவர் காண்கிறாரோ அவரிடத்தில் அப்போ காணும் பொருள் யாவுமே அசத்தாக ஜனமாக துக்கமாக இருக்கக்கூடிய அதாவது உண்மையற்ற நிலையில் இருக்கக்கூடியது உண்மையாக நாம் நினைத்து கொண்டிருந்த அந்த நிலை நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் இருப்பதாக நினைத்து நாம் தர்மாந்திரமாக சக்தி வென்றும் நினைத்த காரியமெல்லாம் இதுபோல் கைவளிய நூல்களை படித்து தன்னை உணர்ந்து தானாக இருக்கக்கூடிய அந்த நிலையை மீண்டும் மீண்டும் உடைப்பதற்கு இதுபோல் நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை நடத்தி நம்மையெல்லாம் சுவாமிகள் அனைவரும் உருவனர்களுக்கும் அன்பர்களுக்கும் உபயோகிக்கப்பட்ட நன்றி தெரிவிக்கின்றேன் எல்லாம் துணை தோன்றும் மூன்று அமைப்பை நாம் காலம்டலும்டவுளான தோன்றியது முதல் இதுவரை இந்த பிறகு எத்தனை விரைவில் எடுக்கணும் என்று யாருக்கும் தெரியாது அத்தனை விரைவில் எடுக்கணும் இந்த சூழ தேவம் இதிலிருந்து முக்தி அடைய உயிர் அடைய நமக்கு தேவை ஞானம் அந்த ஞானத்தை தருவது ஒரு ஞானாசான் ஒரு ஞான அதுவும் காரண அந்த குருவை நான் ஆன்மீக குருவாகப் நான் ஒற்று செய்த புண்ணியம் அவர்தான் இல்லை ஞானகுரு மகாராண் ஞானமில்லை தங்கம் சுவாமி அவர்கள் ஒரு குருவாரே முக்க முடியும்பா மட்டுமே பெற்ற பிறகே உயிரானது செல்கிறது அந்த அந்த உயர்நிலை ஒன்றில் முத்தி நிலை பெறுகிறது உண்மை இதைத்தான் தானபாயன் சொல்வார் ஒரு குருவான கருதி பற்றி சன்னித்து இழுத்து உன்னரும் பிறகு மாற்ற உபாயம் என்று சொல்வேன் சொன்னது ஏற்பாய் தொடர் குளையும் என்பார் அண்ணன் தன் சிசுவை ஒரு தாய் தன் குழந்தை எவ்வாறு தேசுவாரோ அதுபோல தேசி ஆமை ஆமை என்ன செய்யணும் என்றால் அது கடலில் வாழும் குளத்தில் வாழும் ஆனால் தன் குஞ்சுகளை பொறிக்க அது தன் கரைக்கும் அங்கே ஒரு குழியை தோண்டும் தோண்டி அது தன் முட்டையை விடும் பொண்ணை மண்ணை போட்டு முடிவிட்டு கடலுக்கு சென்று விடும் ஆனால் அதனுடைய நிலவெல்லாம் அந்த முட்டை மீது அந்த ஆமையானதும் தன் குஞ்சிகளும் அந்த முட்டைகள் எல்லாம் பொறிந்து குஞ்சாக உயர வேண்டும் என்று நினைப்பது போல அந்த குருவானோடு தன் சீரன் தன்னை போல் ஞானமான மிகப்பெரிய ஒரு உயர்நிலை அடைந்து இந்த முத்திநிலை அடைய வேண்டும் என்று எல்லா ஞானாசனங்களும் விரும்புவார்கள் அதாவது தன்னுடைய நினைப்பு கூட அந்த தன்னுடைய சீரன் தன்னை போல வரவில்லை தன்னை போல வேண்டும் அதுதான் அந்த ஆமைக்கு உருவான அடுத்ததாக மீன் மீனானது முட்டை சுற்றி வரும் அதனுடைய பாதை மீதே வந்து அந்த முட்டைகளெல்லாம் எந்தவரை சேராமின்றி தன்னை போல் மீனாவது உருவெடுக்க வேண்டும் அது உருவான தன்னுடைய சீடர்கள் எல்லாம் இந்த ஞானத்திலே உயர்ந்து முக்தி பெற வேண்டும் என்று தன்னுடைய இது வேற யாராலையும் இது உண்மை அடுத்ததாக பறவை பறவை என்ன செய்யும் தன் சிறுகால் முட்டைகளை ஆரம்பித்து அதன் மீது அவர் வந்து குஞ்சுகளை பொறுப்பை செய்யும் அதுபோல தன்னுடைய திருக்கரத்தால் இரு குரு மத்தியை தொட்டு ஞாயிற்று கொடுத்து அந்த உயிர் உயர் அந்த நெற்றிக்கண்ணில் திறந்து விடுவார் ஞான ஆசான் எங்களது உருவானும் எங்களது சபையில் உள்ள அனைவருக்கும் இதைத்தான் செய்திருக்கிறார்கள் அதன் மூலம் அந்த உணவை பெருக்கச் செய்து அந்த உணவு பெருக பெருக அந்த உயிர்நிலையான உயிர்வடைப்பது அங்கே ஒரு நிலைய ஆழ்மான பெய்து போகும் இதுதான் உண்மை ஒரு ஆமையான மிக மிக அவசியம் அதாவது ஒரு தவத்தை உடைய ஒரு ஞானத்தன் பாதுகாப்பற்றாது எவருக்கும் இந்த பிளவி பெருகளை நீங்குவது என்பது மிக தனிமம் என்றால் கல்வியும் கடந்து அன்பு கல்வி அறிவு கல்வி கல்வி உணர்வு கல்வி எந்த பள்ளியிலும் கிட்டாலும் எங்களுக்கு அந்த கல்வி கற்று அந்த ஞானங்களை உயிரிழந்து அந்த சக்தியை மேல் மேலும் பாதுகாத்து மிகப்பெரிய உணர்நிலை அடையலாம் என்று கூறியத்தான் அடுத்த முன்னேற்றம் சொன்னார் விருந்துகள் நிலையிலிருந்து இருந்து கண்டால் வாழ்வாழ்வார்கள் நன்றி கௌரவம் இங்கு கைகளின் மாநாடு நான்காவது மாநாடு சிறப்பு நேற்று முதல் நிகழ்வுத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு டாக்டர் மாணிக்க மகாராயணம் அவர்கள் அரங்கி வைக்க நமது ஐயப்ப தேசிய சுவாமிகள் முன்னிலை மற்றும் ஏனைய வேதாந்திகள் அறிஞர்கள் மற்றும் பல வேலைகளும் ஒரு ஐம்பது பேருக்கு மேல் உங்களுக்கு நமக்கு நல்லது ஒரு ஆன்மீக கருத்துக்களையும் எல்லா பாடங்களிலும் உள்ள கைகளையும் மற்றும் இதர பாடங்களையும் இப்படி ஒரு வேளாந்த நூல்களின் உள்ள கருத்துக்களையும் எடுத்து வச்சிருக்கிறார்கள் அதை நாம் எல்லோரும் இதுவரை நான் வந்து எந்த ஒரு தத்துவத்தையோ ஞானத்தில் இருந்தோ டைவெடுத்து வந்தோ சொல்வதற்கு நான் அந்த ஞானபுரம் மன்றத்திலே ஒரு செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் பாடிய மல்லூரிடையே வாழ்கிறோம் சென்னை மற்றும் பாடிய மருத்துவம் சுற்றிய வட்டத்திலிருந்து ஒரு ஐம்பது பேருக்கு எங்களுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த பாடிய மீனூரிலே இருந்து அந்த கைவெல்லிய மாநாட்டை நடத்தக்கூடிய சக்தி பெற்ற தீர்க்கதரிசி தீபத்துடன் திரு தியாமராஜன் அவர்களால் நடத்தப்பட்டு அவர் இயக்க வேண்டிய தீபம் வெள்ள சபையிலே எப்படி அணையாது இருக்கின்றோம் அதுபோல் இதுவும் அணையாது வல்லவரிடம் நடக்கும் தற்போது ராஜபாளையத்திலேயே நாங்கள் நடத்துகிறோம் என்று மிகவும் அன்போடும் பெருமையோடும் சொல்லியிருக்கிறார்கள் அதை எல்லோரும் ஞானப்படும் மன்றத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம் தற்போது கைவிளிய நாம நவீன புஸ்தகத்திற்கு மட்டும் ஏன் இந்த மாநாடு எத்தனையோ திருக்குறள் இருக்கிறது திருவாசனம் இருக்கிறது ஏனைய எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது அதற்கெல்லாம் இல்லாத மதிப்பு நமது கைவளிய நவீனத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பு மாநாடு நடைபெற காரணம் என்ன என்பதை ஒரு அறிமுகமான உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாக திரு தியாகராஜன் அவர்கள் ஒரு அரசு ஊழியராக மருந்து இருந்து அதிலிருந்து கோவு கடையை என்ற ஊருக்கு மாற்றலாகி அங்கே மக்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் மக்களும் சேர்ந்து ஒரு மாபோரும் இணைப்பை அந்த கிராமத்தை தத்து அதிலிருந்து ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றுமும் அங்கே மக்களோட மக்களாக ஸ்கூல் பிள்ளைகள் அழைத்து எங்களை எல்லாம் அழைத்து ஆண்பவர்கள் சான்றவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு விழாவாக கொண்டாடி கொடியேற்றி ஒரு ஆன்மீக கருத்துக்களை எல்லா கொடாதிபதிகள் ஆன்மீகவாதிகள் எல்லோரையும் ஞானிகள் எல்லாம் வரவழைத்து காலை முதல் காலை எட்டு மணி முதலில் இரவு எட்டு மணி வரை நடத்தி புஸ்தகங்கள் இலவசமாக அன்றையரம் இரண்டோ மூன்றோ ஒரு ஒரு படிப்பு வந்து ஐந்து பசங்களுக்கு மேலே இருக்கும் அங்கே ஒரு நூறு பேர் வந்தால் நூறு பேருக்கு கொடுத்து விடுவார்கள் யாராவது கேட்டால் தலைவரிசையில் சொன்னாலும் உடனடியாக அனுப்பிவிடுவார்கள் அப்படி இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து ஆண்டு காலம் குடியரசுத்தினர் அவர்கள் வந்தோம் அவருடைய வீட்டில் சித்தரைக்கே பாவவா என்ற சித்தரை ஒன்னாந்த ஒன்னாந்தால் அங்கே ஒரு சச்சங்கம் நடத்தி சித்தாய் மாவட்ட விழாவை கொண்டாடி அங்கேயும் ஆன்மீகவாதிகளை வரவழித்து புத்தக நிறுவனங்கள் இப்படியே செய்திருக்கிறார் அப்படி நடக்கும்போது அந்த விழாக்கள் தான் நம்முடைய தமிழர் சாமி மனவர் சாமி மற்ற எல்லா ஏழைய ஆன்மீகவாதிகள் அனைவருமே வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்படி இருக்கும்போதே அவர் அந்த தன்னுடைய விழா மட்டும் நடத்தாமல் ஆன்மீகம் எங்கெங்க குருமார்கள் நடக்காமல் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு ஆனந்த வைப்பார் அதுபோல திருநாமூரிலே சென்றிருந்தேன் சென்று திரும்பி வந்தோம் சென்றிருந்தோம் அப்போதுதான் இவருக்கு ஒரு இப்படிப்பட்ட மகான் இங்கே அடங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் இருந்து ஒரு சின்ன சின்ன உபாதைகள் கூட ஒரு குடிமண்ணோட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இருக்கும்போது ஏன் இது வந்து இவங்களுக்கு எந்த இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்கிற அவர் மனசில் தோணுச்சு தோன்றின உடனே அவர் என்ன பண்ணாரு அங்கே இருக்கிற எங்களுடைய ஆன்மீகவர்களும் நண்பர்களும் எல்லோரையும் அழைத்து இப்படி ஒரு மாகாணம் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் நாம் தரிசித்துவிட்டு சௌரியங்கள் அனுமதிக்க முடியவில்லையே என்று வர்த்தப்பட்டார் உடனடியாக அவர்களாக அழைத்து நாம் என்ன செய்யலாம் என்று உடனடியாக ஒரு இடம் தேவைப்படணும் என்று தெரிய அதிலே அந்த ஊரில் அழகு முடி என்று இருக்கிறார் அவருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது கோயிலுக்கு பக்கத்திலேயே பக்கத்திலே இருக்கிறது அதை எதைபேசி வாங்கிவிடுவோம் என்று முடிவெடுத்தார் அதை யாருடைய தொடர்பு சொல்ல வேண்டுமோ அந்த தொடர்பை ஏற்படுத்தி அவர்களை தருகிறோம் என்று சொன்ன உடனேயே என்னையும் உண்மையான இங்கே மன்ற தலைவர் வந்திருக்கிறார் நமது கண்ணடராமணியார்கள் இருக்கிறார்கள் மூவரையும் உடனே அழைத்து சென்னை சென்ட்ரலில் ஒரு ஓட்டலில் தங்கி அவர்களுடன் பேசி எட்டு மணிக்கு ஆயிரம் பனிரெண்டு மணி வரை பேசி ஒப்புதல் தரப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது பிறகு ஒரு மாதத்திற்குள் மடாதிபதி அவர்களுக்கு அவர்களை அழைத்து அவர்களையும் அழைத்து அக்ரிமெண்ட் செய்யப்பட்டது உடனடியாக பத்தொன்பது ஆயிரத்தி முப்பதாயிரம் சிலரடி பத்தொன்பதாயிரம் லட்சம் கையில் காசு இல்லை பேசி முடித்து நமது மடாதிபதி அவர்கள் தான் ஒரு சில ஒரு முன்பணமாக காசுரையாக மிகவும் நன்னிலத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே பணத்தை அடைகிறார்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருடைய வீதியை நினைத்து சரி ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் எல்லா சபைகளையுமே அவர் அதாவது ஒரு பத்திருபது சபையிலும் இருக்கு அவருக்கு தெரியும் தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்காமலேயே மன்றத்தினுடைய விதாசைகளை வாங்கி எல்லோரையும் அழைத்து இப்படி ஒரு மாநாடு நடத்த முடியுமா என்று விமர்சனை செய்து முடியும் எங்களால் கூட சந்தேகம் அடைந்தது ஆனால் அவர் முடியும் குடிப்போம் என்று சொல்லி தைரியமாக எழுதினால் அதற்கு விட இருந்தார்கள் மற்ற ஏழை சபைகளும் இருந்தது உடனடியாக ஒரு எந்த விதமான சுனப்பினும் அந்த மாநாட்டை சிறப்பாக அதில் அறிமுக மாநாடு எல்லோருமே எல்லாரையும் இந்த கைவில அவரை இங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவரும் அவருடைய சபையின் மூலமாக பல முறைகளை எழுத வைத்து இலவசமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவரை அவரை இறப்பிற்கு முன்பு நூற்றி பத்து புஸ்தகங்கள் இலவசமாகவே வழங்கியிருக்கிறார் யாராலையுமே தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு இலவசமான புத்தகங்கள் வழங்குவதில் எங்களுக்கு யாருக்கும் தெரியவில்லை அப்படி யாராவது வெளியிட்டார்கள் ரூபாயை சொல்லி நாங்கள் விட்டு சொல்லுவோம் நம்ம ரூபாயரசம் கொண்டோம் கூடவே கூடாது இலவசமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அது வரைக்கும் செஞ்சு வந்தார் அடுத்து அந்த மாநாடு சிறப்பாக முடிஞ்சோன்னே அந்த அடுத்து என்ன செய்ய போகிறனும் கூட இவருக்கு நிலை ஆக்கியிருக்க அடுத்து இது தொடர்கிற என்ன அப்படிங்கிற எண்ணமும் இல்லை ஆனால் உடனடியாக உடாதி அவர்கள் என்ன செய்யாங்கன்னா ரெண்டாவது மாநாடு நானே நடத்துகிறேன் கோயில் மூலத்தில் இந்த மாநாடு அவரை இயற்கை நிலைத்தது என்ன செய்யாமல் நன்னிடத்திலேயே நடத்த வேண்டும் என்று பெருமனு கூடி அங்கேயே நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒப்பந்தம் தரப்பட்டுள்ளது அந்த இடத்திலேயே நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அதாவது இந்த கைவரியன் நவீனத்தை மூலமாக வைத்து கொண்டு மற்ற ஏழை அமைப்புகள் எல்லாருமே இந்த ஆய்வுகளை ஏற்று எல்லா சிரமங்களையும் பார்க்காமல் இங்கே வந்திருந்து இந்த ஒரு கைவரியனுக்காக மட்டும் ஒரு மூலக்காரமாக வைத்து அழைப்புகள் அனுப்பி கைவையமானது அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு இதில் பலவிதமான கருத்துக்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு உறுத்தரவர்கள் பார்த்துக்கொண்டு சிறப்பாக நாம் அமைதியாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட மாநாடுகளை நடத்துவதற்கு அந்த மகான் இல்லை என்றால் நிச்சயமாகவே நாம் தொடர முடியாது அது ஒரு மூலகாரணமாக அமைந்தால் இந்தியா இருக்கும் வரை தாங்கியிருப்பார் கைவினை நாங்க நம்ம மாநாடுகளும் இருந்தால் நிச்சயமாக யாராலையும் இருப்பார் ஆகவே நீங்கள் எல்லோரும் அவரை நினைத்துக் கொள்கிறோம் அவர்கிட்ட இப்போது அவர் இருந்தால் ஆக இப்படியாக நடக்கிறது என்று அவரை ஆச்சரியப்படுவார் அவர் இல்லாத போது அதை விட அதிகமான நடத்த ஆகிறோம் அவர் பேர் ஒரு அன்பார் ஆகவே நாம் கை விளையமானே ஒவ்வொரு ஆண்டும் அன்பர்களும் பண்பாளர்களும் அறிவாளர்களும் ஒன்றாக சேர்ந்து என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்தந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் இன்னொன்று தற்போது சூழ்நிலையில் உள்ள பணத்தை வைத்து போன காலம் கைப்பற்றுக்கு தண்ணீர் வருகிறது அதற்கு இந்த குறுப்பூச்சிக்கு அந்த தண்ணீர் தான் பயன்படுத்துது அடுத்து இப்போ வந்து நம்ம ஏதோ சென்றால் உபாயம் வந்தால் அது செய்வதற்கு பாக்ரூம் பார்த்து கட்டப்பட்டு வருகிறது இன்னும் ஒரு மாதிரி நிறைவடைந்துவிடும் இருக்கிற பணம் அல்லது சரியாகிவிடும் மீண்டும் நீங்கள் நன்முறைகள் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு அல்லது நாம் தங்குவதற்கான பணிகளையும் செய்ய வேண்டும் கட்ட வேண்டும் பணம் இல்லை ஆகவே எல்லோருமே அதில் தியானம் உள்ளவருக்கு கிடைக்கலாம் மற்ற அவர்களும் வசதி உள்ளவர்கள் தாங்கள் முயன்றால் கொடுத்தால் அதை நாங்கள் நேர்மையாகவும் நாணயமாகவும் உணர்த்திக்காட்டி அந்த தானவராய சுவாமிகளினுடைய அந்த மா இந்த வாய்ப்புக்கு தெரிந்து எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் பேச முடியும் எனக்கு முன்னாள் பேசிய செயலர் அவர்கள் அவர் திரு தியாகராஜ்யா அவர்களை பற்றி மிகவும் சிறப்பாக குறிப்பிட்டார்கள் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் எனக்கு வழிகாட்டிருக்கிற அனைவருமே இங்கே வந்து பேசிக்கிறார் குருவோட வழி வந்து அப்படின்னு பேசி இன்று மேலையில் பேசிக்கிறார்கள் நான் மாநிலத்திற்கு அருகே உள்ள கிராம பேசுவேன் கல்லூரி படிப்பிற்காக பெங்களூர் சேர்ந்து கொள்கை கட்டப்படிப்பிற்காக அது படித்தோம் பக்கத்திலே கல்லூரியிலிருந்து சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ராஜராஜேஸ்வரின் ஆலயம் இருப்பது கட்டி வந்தார்கள் ஒரு ஆசிரமம் என்பது திருச்சியை சேர்ந்த திருச்சி சுவாமிகள் அது நடத்தின மாலை நான நண்பர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த திரு ராமச்சந்திர ரவுடைய சாதனமாக நிறைய சேர்ந்திருக்கும் அங்கே அந்த ராஜராஜ சேரின் வளாகத்தில் இடப்பிடி அமையும் சூழ்நிலையை அங்கே இருந்து இருக்கும் சிறிது நேரம் அங்கே உட்கார்ந்துருக்கும் இல்ல நேரம் அங்க அமர அனுபவிக்க மாட்டாங்க அவ்வாறு இருந்த பொழுது ஒரு நாள் சாமியும் அங்கே உதவிருந்தார் திருச்சி சுவாமி நமஸ்கரித்து ஆசிர் போது அவர்கள் யார் என்ன ஒன்று கேட்டார்கள் நான் அவங்க ஒரு பயணம் இருந்தால் இருந்த தமிழ்நாட்டில் இருந்து சொல்ல அப்படின்னு கேட்டார் தஞ்சை மாவட்டம் என்ன ஒரு சொல்லுன்னு கேட்டாங்க சுவாமி நன்னியலமாக தாண்டவராயசாமிய பழக்கம் பொறுக்க முதல் அதாவது இருபது வயசுல தான் தாண்டவராயசாமி நான் பக்கத்தில் முன்னாள் என் இருபதாறு வயசுல தான் தாண்டவராயசாமி என்ற பெயர் என்னுடைய காதில் திருச்சி சுவாமிகள் மூலமாக போதிக்க நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது நாங்கள் போகிறேன் படித்து முடித்த பிறகு வேலைக்காக வெளியில் வந்துட்டேன் அப்போ ஆறாதனை மட்டும் சிறப்பாக செய்தி வக்கீலர்கள் பணியாற்றி வருகிறார் நடக்குது ஏதோ பாம்பட்ட ஆரம்பிதா ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு என்ன பணம் அனதாத்து பணத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஆடு அதுல இருந்து தொடர்ச்சியா நானும் அந்த போக ஆரம்பிச்சேன் அப்புறம் நான் இப்போ ஒரு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு மகாடைய ஜீவசமாதை முழுசுமா எடுத்து கட்டிட்டு அதில் பல தலைகள் அங்கிட்டே இருந்தது சித்தரை சந்திப்பு அந்த சித்தர்கள் மீனாட்சியை தரிசனம் செய்துக்கிட்டு திருச்செந்தூர் ஒருவன் வந்து வேல் சாத்தி வாங்கியும் தரிசித்துக்கிட்டு அங்கே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி இருந்துட்டு திருச்செந்தூர் போயிட்டு போது திருச்செந்தூரில் முன்ன ஜீவ சமாதி நானும் அங்கே ஒரு சமாதி போவதில்லை ஒரு சின்ன சேர்த்து சில புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் ஆர்வமாக வாங்கி படிக்க பழக்கம் அதற்கு திறந்து எல்லாம் பார்த்து நாயகர் அகவல் படிக்கணும்னு ஆசை பொங்கலோட படிக்கணும் அந்த நாயகர் அகவலை எடுத்து படிக்க மாணிக்கராஜன் ஒருத்தர் பையன் சொல்லி புத்தகம் கழிச்சா தேவையில்லை சொல்லியிருக்கேன் அந்த புத்தகத்தை எழுந்தது யாருன்னா கவிதை தனிசன் சிறப்பு <laughs> விவரமா <laughs> விநாயக அகவனோட சில பொருக்கு கைவினை வரக்கூடிய பின்பாக்களுடைய தொடர்பு பற்றி நிறைய விளக்கங்கள் யாராவது தொடர்பு போட்டிருக்கு முயற்சி பண்ணும்போது கண்ணசாமி அது மூலம் அப்போது ஜனவரிடைய மாசம் நடைபெறும் வயகாசி விசாகம் வந்தது இப்போ நம்ம நண்பர் ஈஸ்வரன் தான் இருக்காங்க பண்ணிவிட்டாங்க அப்போ நான் வந்து ஒரு சொற்பொழி வந்து கைவல்லிய கருசாயம் இல்லாதவர்களை அறிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக சார் அதை நம்ம சொன்னாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல அது பேசிட்டு ஒரு நாலஞ்சு பேர் அன்பு வழியெல்லாம் பண்ணாங்க வந்து சிறப்பாக அறியா பேசினாங்க அதன் தொடர்பாக அந்த அறிந்து அப்படியே வந்து அது கேரள அறிவிவாத ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு அது மாநாடு அறிவித்திருக்கிறது இந்த கேகராஜர்களுக்கு ரெண்டு பேர் முடியாது இந்த அத்தனை கோபுரம் திருச்சி சுவாமிகள் ஆரம்பித்து கேரள அறிவாடு அனைவருக்கும் கட்டத்தை தெரிவித்துக் இந்த மாநாடு அங்கு நடக்கிற சில பணிகளில் நான் என்னுடைய அந்த அதிர்ஷ்ட பணி சற்று தெளிவாக்கை நடந்து கொள்வதற்கு வருகின்ற ஆவணி மாசத்தில் உடம்பு செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் அந்த சித்தர் கோவில் முடிந்த பிறகு இந்த நன்னிலம் தானேஸ்வர சுவாமிகள் அவருடைய மன்றத்துடைய அந்த ஞானம் உள்ளவர்கள் முற்றிலும் இருந்துவது என் பழிவான் வணக்கம் வள்ளுவன் அருளுடைய அதிகாரத்திலே சொல்லி இரண்டு குரல் பாக்களை சுட்ட விரும்புகின்ற அதை பற்றி விளக்கத்தை சொன்னார்கள் அதனால் வீட்டுவதைத் தேவை அடுத்து இன்னொன்று சொல்லுகின்ற alle pallu unchu inda andha koothai nanjil veithu andha kaaviugal athanil irukkum inda engal valimana koothai tholikkul irukku indha kaaviugalukku mattumalla vellemandi samiyargalukkum seythara yaaru nandu irukkindhenna manasariyala kongi padashalaiyindu elumalai ayya thanni samiy yethra yethra kollu ippo ondru engineering degree panar பேசி இவர்கள் அத்தனை பேரும் தொண்டர்கள் சொல்லி இருக்கின்றவருக்கு என்ற குரலை மீண்டும் என்னை நெஞ்சார்ந்த வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு கணித பேராசிரியர் இன்றைக்கு கணிதத்தை கைவிடும் அவருக்கு வயசு என்ன எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் ஒரு வெள்ளை வைத்து சாம்பியராக இருக்கின்ற இரண்டாவது நானும் மகாலட்சுமியும் இன்றைக்கு இந்த வேலையில் இருக்கின்றோம் என்று யார் திருமங்களை நுழைந்து இருக்கின்றோம் என்று சொன்னார் எங்களுடைய பேராசிரியர் திருமதி அனுஷிகர் பாலகிருஷ்ணன் அவர் குருமார் எங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு நான் எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படி சொல்வதற்குரிய தகுதி எனக்கு இல்லை அதுதான் அந்த சொல்லி சொல்வதற்கு பயன்படுத்த பயப்படுகிறது உங்களுடைய பண்ண முடியும் கொஞ்சம் சொல்லிக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்வில நான் சொல்ல அடுத்தது இன்னும் நான் பேச பொருளின் அனைத்திலும் தன்னை கண்டுகத்தை கண்டுமமாக நூற்றாண்டிலே தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றவர் தரையான தத்துவம் இன்னொன்று தாசும்பொழுல உணர்வல் ஏகமாம் பிரம்மியும் தருகின்ற ஒரு விழ சொல்லுகின்றார் என்றும் என்றும் ஒன்று பிரம்மம் உள்ளது என கொள்வாய் வேறுபாடு இருக்கிறது என்ன விளக்கம் இருக்க போகின்றது அதனால் அங்கிருக்கின்ற சொல்வது சொல்லுகின்றார் இந்த பிரம்மத்தை புரிந்து கொண்ட hingga Brahma வரு என்பது பிரஸ்தா இரண்டாமையின் ஒரு பயன்படுத்தி இருப்பார் என்று a என்று <laughs> கூறி நன்றியையும் மாற்றத்தையும் தெரிவித்துக் கொள்ளவில்லை எங்களுடைய குருநாதர் திருநாதே இருந்து தாராபத்திற்கு வந்து அங்கே சமயத்தோட்டி தத்துவையான முப்பத்தி நாலு தத்துவங்களையும் காண்களையும் விட அறிவு சொல்லி முதலில் இந்த கைவினை யானசேர்ப்பு படை பரவாயில் போன்ற நூல்களை பயன்படுத்தார்கள் அதிலே குருவார்கள் இவர்கள் என்பார்கள் அவரை கலாங்க அவர் தலைவராக மதிராகி சென்றிருக்கார்கள் இப்பொழுது சபையிலே அது எல்லாம் இழந்து சொல்லாமல் எடுத்துச் நல்லா சட்டம் இப்பொழுது அங்கே மேம்பாட்டுத் தலைவராக இருந்து அந்த சபையை ஓரளவுக்கு வர்களெல்லாம் யோசி கொண்டு அழைக்கிறார்கள் அவர்கள் வாயிலாகத்தான் நான் வந்து இங்கு வந்து இந்த சபையில் வந்து கைவங்க மாநாட்கள் மூன்று மகாடாக்கும் நான்காவது மகாட்டிலும் நான் வந்திருக்கிறேன் என்னவா எங்களுடைய சபையிலிருந்து எதிர்பார்க்க நானே வாங்காலத்துக்கு கொஞ்சம் அவர்கள் கொள்முதல் செய்தோம் இப்பொழுதும் கொஞ்சம் அவர் ஏதோ கொடுக்க வேண்டும் என்ற மணிக்குழைந்து அருகிலோ அழகாக இருந்த முடியுமோ எழுத்தோவில் தெருவிருந்தாவது என்றும் பொடி என்று தமிழ்நாட்டை மிக வரது சொல்லியிருக்கிறார்கள் வள்ளுவரும் பார்வையாளும் வள்ளுவர்களின் வரது வான்பொருளை கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள் போன்ற அந்நியங்களையும் மற்ற ஒரு பெரிந்தவர்களையும் ஈர்ப்பது இந்த தமிழகம் எனவே தான் தமிழ்நாட்டுக்கு தென்னாடகத்திற்கு பெரிய சிறப்பு அதிலே இப்போ கைனியமாக நடத்தி தன்னை இன்னாலின் முதலில் இருக்கக்கூடிய நானின் ஞாயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு ஏதோ சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று பேசிய பார்க்கவில்லை எனவே சேடையாக சொல்லிய அதிருப்தியத்தை பற்றி அதாவது வெங்காயம் சுக்கானால் வெங்காயத்தால் ஆவதென்ன இந்தா சுதந்திர பாதி சேரத்தை வந்தாத சீரகத்தை தந்தையிட செயலகத்தை செட்டியாரே என்று சொல்ல அதாவது வெங்காயம் சுக்கா வெற்றியின் உடம்பாரது அணிந்திருக்கால் எந்த இளையத்தினார்க்குரிய தொகுதியில்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 அழகிய நோச்சரிக்கை நான் இந்த உடம்பை எடுக்க மாட்டேன் என்று ஒருவர் அதுபோல இந்த அந்த வழிப்பை இந்த ஞானத்தை போகாமல் தடையாக என்னவென்றால் அதாவது ஆசைதான் அவர்கள் <laughs> வணக்கம் okay.